الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فاولوا بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன் ரபீனில் ஒளல் என்ற இஸ்லாமிய சந்திர அந்த நாட்காரியின் மூணாவது மாதம்தான் இந்த மாதம் அதில் ஒன்பதாவது துறையில் நாம் இருக்கும் இது சஃபர் மாதத்தை அடுத்து வரக்கூடிய மொஹர்ரம் சஃபர் இந்த மாதத்துக்கு ரபி என்று சொல்வது ரபியூரில் அவ்வல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்று முதல் வசந்தம் என்று சொல்வது அல்லாஹு சாலா செழிப்ப சிறப்ப ரஹமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரபியின் அவ்வளுடைய மாதம் இந்த மாதத்தில் சில முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அது ஒன்று லசல்லாவில் செல்லம் அவர்களுடைய பிறப்பு இரண்டாவது நபி சொல்லாஹல்ல அவர்களுடைய நபித்துவத்தின் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் ஹிஜர் செய்வது நவிய இந்த மாதத்தில் தான் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து மதீனாவுக்கு ஹிஜரி செய்தார்கள் முதல் மஸ்ஜித் மஸ்ஜிது குபா கட்டப்பட்டதும் இந்த ரபீல் நவ்வலுடைய மாதத்தில் தான் அது உஸ்மான் ரபி அல்ல அவர்களுடைய திருமணம் உம்முக்குல்தும் ரபி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடன் ஹிஜிரி மூணாம் ஆண்டு இந்த ரபீல் நவ்வல் மாதத்தில் தான் இடம்பெற்று இறுதி தூதர் செய்யது கவுனின் தாஜல் மதீனா மதீனத்துடைய கீதம் கிரீடமாக உலகத்துக்கு தலைவர்களாக நவிவார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த எங்களுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் தாயை விட தந்தையை விட உலகத்தில் செல்வ சொத்துக்களை فلإن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وأشيرتكم وأمضال ترموها وتجارة تحشونك سادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربسوا حتى يأتي الله بأمره عند الله تعالى أنجي أولفت لي مقل في التورغل ونيمارغل كلندئغل குடும்பத்தார்கள் இப்படி அல்லாஹால எண்ணி விட்டு செல்வம் வீடு வாசல் இவைகள் எல்லாத்தையும் விட அல்லாவும் ரசூலும் உங்களுக்கு அல்லாட தீனுக்காக நீங்க ஜிஹாஜ் செய்வது அல்லா உங்களுக்கு நேசமுள்ளதாக ஆக்கியிருக்கிறார் இவைகள் எல்லாத்தை விட மனிதனுக்கு நேசமுள்ளதாக இருக்க வேண்டும் தன்னுடைய தகப்பன் குழந்த தன்னுடைய மறைமார்கள் அல்லது கணன்மார்கள் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய குடும்பம் தான் சேகரிக்கும் செல்வம் தன்னுடைய வியாபாரம் தான் வசிக்கும் வீடு மூணும் அசையா சொத்துகள் உயிரற்றவைகள் அஞ்சு உயிருள்ளவைகள் கண்ணியமா மக்களே அசையா சொத்தும் செல்வமும் அதே நேரத்தில் மனிதனுடைய வியாபாரம் இவைகள் இல்லாத விட அல்லாவும் ரசூலும் தீனும் நேசமுள்ளதாக இருக்க வேண்டும் அதைதான் மதிசல்லு அலிவ செல்லும் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்தார்கள் இதனால் உலகத்தில் மிக புகழ்பெற்ற தோழர்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லா அல்லாவுடைய தூதர் செல்ல அல்லாஹு அலிவு செல்லும் அவர்கள் அல்லாவுடைய அதுக்கு பிறகு தகப்பன் தாய் மகன் குழந்த மனைவி செல்வம் பணம் ஆட்சி பதவி அனைத்தும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசிபாக்குவார்கள் இறுதிபூர் செல்லலா செல்லும் அவர்கள் இந்த ரவியல் அவ்வள் வாதத்தில்தான் வபாத்தாகிறார்கள் உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து பாக்கியம் ஒரு ஒளி அல்லாஹு சாலா கொடுத்த ஆகப்பெரிய செல்வம் وما ابن ابن இந்த ரியவர்கள் அரசின் பின் இப்ரா இந்த நாலு தலைமுறையில நபிமார்கள் இப்ராஹிமுக்கு கிடைத்த கிடைச்ச யாக்கூப் யாபூ கிடைச்ச யூசுப் அலேஇலாத்து அலாம் இதெல்லாம் நபிமார்கள் இவர்களுக்கு தெரியும் என்னுடைய காலம் இவ்வளவுதான் என்று ஆனால் நபி அவர்களுக்கு அல்லா தாலா சொல்கிறான் நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு பிறகு அவருடைய மகன் இசா இசாக்கு பிறகு அவருடைய மகன் யாகூப் யாக்கூபுக்கு பிறகு அல்லது அவர்களோட சேர்ந்து யூசுப் இவர்கள் நபியாக வரலாம் துவா அல்லா என்ற சகோதர் இப்ராஹிம் அலி கூடிய அல்லாஹ் நபியாக வைத்திருந்தான் ஆனா இறுதி தூதர் செல் அல்லாஹூ அலிவர் செல்லும் அவர்களுடைய காலத்தோடு நபித்துவம் முடிந்து வெற்றது வேளாண் சகோதரர்களை வேற யாரும் எந்த வகையிலையும் மகதி என்ற பெயர்லேயோ அல்லவே வாசனத்திலேயோ அவர்கள் நபியாக வர முடியாது இறுதி தூதர்சன்லாஹி செல்லும் அவர்கள் அவர்களுக்கு அல்லாச்சால பாருங்க உலகத்தில ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு ஹிஞ்சி உலகம் எப்ப அழியும் அல்லாஹ் ஆடும்பி அலி சா கியாமத்திற்கு என்று சொல்லுங்க அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன பதில் மல் மஸ்பூத் நீங்களும் இருக்கிறோம் எனக்குள்ள அறிவுதான் எனக்கு அடையாளங்களை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டு மூணு அடையாளங்கள் நூற்று கணக்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதுல ரெண்டு அங்க சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் சாதாரண பாதனைகள் இல்லாமல் பெரும்பொழுது மக்காவை சுத்திருக்கக்கூடிய பில்டிங்குகள் ஒன்றுமே இருக்கவில்லை அங்கு நேர அந்த இடத்திலிருந்து காவத்துல பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்று உலகம் எப்படி மாறியிருக்கிறது உலகத்தில் செல்வம் அல்லா எப்படி குமிச்சிருக்கிறான் அந்த அரபு உலகத்துக்கெல்லாம் இப்படி மாட மாளிகை பயன்படுத்துவார்கள் தாய வேலக்காரியாக மாற்றுவார்கள் அது மனைவிக்காக அல்லது செல்வத்துக்காக கண்ணியத்துக்காக உலகத்தில் என்னென்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் அல்லது தாயோர் அடிமையை போல மாறிவிடுவால் கைக்கு கைமாத்தி விற்க ஆரம்பிப்பார்கள் என்ற எச்சரிக்கைகளே இந்த மாதம்தான் இந்த சிறப்பான ஆறு விஷயங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அபுபக்கர் ரத்தியல்லான் அவர்கள் முதலாவது கலீஃபாவா ஆகிறார்கள் இந்த உண்மத்துக்கே இந்த மாதத்தில் கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் நவியவர்களுடைய வருக நவியவர்கள் மதீனாவுக்கு ஹிஜல் செய்தது குபா மஸ்ஜி நபிவர்கள் கட்டியது உஸ்மான் உதவி அல்லா அவர்களுடைய நபியுடைய முடித்திருந்தார்கள் அவர்கள் தன்னுடைய மூணாவது மகளை இவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள் அல்லாஹு நபி அவர்களுடைய மருமக்கள் மார்களில் ஆகப்பெரிய ஒரு பாக்கியவான் தான் உஸ்மான் அவர் குன்னூரே ரெண்டு ஒளிகளை ஒரு ஒரு சகோதரி மௌத்தானதுக்கு பிறகு சகோதரியை மனைவியாக பாக்கியமாக பெற்றுக்கொண்ட சகாபிதான் அவர்களுக்கு நான் அல்லாஹ் அபு பக் அல்லா அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை வசிவாக்கிறார் கண்ணி மாணவர்களே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உணர்வு பூர்வமாக நான் புரிந்து கொள்ள இந்த மேடையில இந்த மெம்பர்ல நபியவர்களை பற்றி முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் முன்பு என்று சொல்லாது செல்லும் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அபுதாவு திருமதி இவைகள் இருபத்தொன்பதாயிரம் ஹதீஸ்களை உள்ளடக்கியிருக்கின்றன இலங்கையில் ஆயிரத்தி நூத்தி எழுபது வருடங்களாக சில நல்லடியார்கள் இத ஓதி வருகிறார்கள் புகாரி ஷரீப் ஓதி மக்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இலங்கையில இந்த ஆறு கிரந்தங்களும் பல மதரசாக்கள்ல கற்பிக்கப்படுகின்றன குலமாக்கள் ஒரு வருஷ காலத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் ஹதீஸ்களுடைய விளக்கத்தை அலமது என்னவென்றால் அல்லா உலகத்துக்கு அறிவிக்கிறான் அல்லாவுடைய நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்ய வேண்டுமோ செய்யாத பட்சத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையை தந்து ஓ முஸ்லிம்களே வேற சமூகத்தை குழந்தை அல்லா இந்த செல்வம் எங்களுடைய எதுவுமே அல்லாவுக்கு தேவையில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தேழு இஸ்லாமிய நாடுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாலு ஒன்று அஞ்சுல ஒன்று மூணுல ஒன்று முஸ்லீம்களும் அல்லாவுக்கு தேவையில்லை என்று சொல்கிறான் நீங்க அல்லாதீரை சரியாக பின்பற்றாவிட்டால் தாத்தாரிகளை போல குழந்தை இருபது நாளில் முஸ்லீம்களை அல்லா மிக தெளிவாக சொல்கிறான் அதனால் அல்லாஹுடைய புரான் நபியுடைய வாழ்க்கை நமக்கு அது மிக நேசமுள்ளதாக ஆகி அதன்படி நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுதுதான் அதுக்கு இருக்க கிடைக்கும் கனிவான்களே ஒரு வரலாறு படித்த மனிதர் நவியர்கள் அதிசயப்படுத்தக்கூடிய ஒரு வரலாறை அவர்கள் படைத்தார்கள் ஒரு பூர்த்தியார மனிதனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நவியவர்கள் அல்லாஹு சாலா அவர்களுக்கு ஏற்படுத்தி காட்டினார் அனைத்து துறைகளிலும் அவர்கள் சம்பூர்ணமுள்ளவர்களாக துறவியாக இருந்து கல்யாணம் தொழிலை விட்டு தூரமாக இருக்கவில்லை தொழிலாளர் எப்படி தொழில் செய்ய வேண்டும் முதலாளி எப்படி வாழ வேண்டும் உத்தியோகத்தர் எப்படி இருக்க வேண்டும் எல்லா விஷயங்கள்லையும் மிக முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் இமாமத்து செஞ்சால் குழந்தைகள் பின்னால் இருக்கின்றன பெண்கள் இருக்கிறார்கள் அதனால முறையில் உங்களுடைய சூறாக்களை ஓதி பின்னால உள்ளவர்களுக்கு இலநோய் ஏற்படுத்துங்கள் என்பதை நவியவர்கள் காட்டு கொடுத்தார்கள் அதே நேரத்தில் ஜம் ஜமுடைய தண்ணீரை மக்களை தவா செய்யக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தில் ஏறி தவாபை நிறைவேற்றுகிறார்கள் ஏனென்றால் ஒரு லட்சம் பேர் என்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய தவாஃபை காண வேண்டும் என்பதற்காக மாடி வைத்த தவாப் செய்யும் வசதி அங்கு இருக்கவில்லை அங்கு நடந்துதான் போக வேண்டும் நபியவர்கள் மதியனாக்கு வந்த நேரத்தில் நபியா அபுபக்கரா நபியா என்று வித்தியாசம் காண முடியாத ஒரு நிலைமை ஒன்று இருந்தது இவர்தான் நவி என்று காட்டிய நிலைமை ஏற்பட்டது மதியனவாசிகள் சொன்னார்கள் யார் நவி என்பது எங்களுக்கு விளங்குதில்லை அதனால ஒரு மண்ணால அமர்வதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினார்கள் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உலகத்தில் உள்ள அங்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாத தீனை சுமந்தவர்களாக மஜூசிகளும் அங்கு சிறை வணங்கக்கூடியவர்களும் அல்லாத தீனை ஏற்றுக்கொண்டவர்களாக இஸ்லாத்தை இஸ்லாத்துடன் என்னுடைய தீனை ஏற்றுக்கொள்ள வந்தால் கட்சி அனைத்தே என்னுடைய சகோதரராக நான் அவருடன் வாழ ஆரம்பித்து விடுவேன் அங்கே அடுமை பெண்ணுக்கும் அயிஷா ரதி அல்லான் அவர்களுடைய வீட்டில دلائل يا الناس அவர்கள் செய்த சாதனைகளை இந்த குரானுடைய திருவசனம் உங்கள மிக சங்கையானவர் விழாவது எல்லானவர்களை பார்த்து சில முஸ்லிம்கள் மிக மோசமாக அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த குரானுடைய திருவசனத்தை ஏ மக்களே நான் குலம் கோசுரமாக பிரித்திருப்பதை ஒரு ஒருவருக்கு அறிமுகப்படுத்துவதற்கே தவிர பெருமை அடித்துக் போட்டி அடித்துக் நான் இந்த குலம் நீ இந்த குலம் நான் இந்த செல்வம் இந்த செல்வம் நீ இந்த நேரம் நான் இந்த நேரம் நான் இப்படி ஆட்சி இப்படி ஆட்சி எனக்கு இந்த பணம் இந்த பணம் எனக்கு இந்த அளவுக்கு இந்த அளவு பெருமை அடித்துக் சங்கான அசயம்மிக்க வரலாறை படைத்தவராக அவர்கள் உலகிய ரீதியில் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான தீரை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக மனிதர் எந்த வகையில உலகத்தில இந்த தூரை சுமந்து கொண்டார்கள் அந்த நவீனத்தில மூணு பிரதானமான விஷயங்கள் சொல்கிறார் அந்த தோழிகள் நபியுடைய அழகை கண்டிருந்தார் யூசுப் அலை அழகை கண்டு தன்னுடைய அந்த ஏதோ ஒரு பழத்தை வெற்றத்துக்கு பகரமாக கைய வெட்டிக் கொண்டார்களே இவர்கள் நெஞ்சையும் உள்ளத்தையும் வெட்டியிருப்பார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் சொல்றது போலம் கலம் தலிது உங்களுக்கு ஒருவரை என்னை கண் கண்டதில்லை என்றொரு தாயும் உங்களுக்கு அழகானவரை பெற்றதில்லை அல்லா தலா அப்படிப்பட்ட ஒரு அளவை அவர்களுக்கு கொடுத்திருந்தார் வெளிமா இந்த வருடம் நாங்க எல்லா மசிதுகளுக்கும் சொல்லி மாஷ மசிதுகள்ல இந்த ரீம் லவுல் மாதத்துல ரவி அவர்களுடைய மேனி எப்படி இருந்தது முடி எப்படி இருந்தது அது நிறம் எந்தார்கள் எ அமர்ந்தார்கள் எ அவர்கள் பழகினார்கள் அவர்களுடைய இரவு எப்படி பகன் எப்படி தனிமை எப்படி கூட்டு வாழ்க்கை எப்படி மனைவியுடன் அவர்கள் எப்படி உரையாடினார்கள் இரவுல எப்படி கதைகள் சொன்னார்கள் சொல்லலாம் இவ்வளவு செல்லும் அவர்களுடைய தனிமை அவர்களுடைய கூட்டு வாழ்க்கை அவர்களுடைய ஏறு சவாராகின அந்த ஒட்டகைகளும் அந்த குதிரைகளும் அந்த கலதைகளும் அவர்களுடைய பாவித்த பாத்திரம் இருந்தது இந்த ஒன்பது நாட்கள்ல நீங்க பாக்கலாம் இலங்கையில நாலாபுரத்து மஸ்ஜிதுகளையும் இந்த அளவான சிறப்பான இறுதி தூதர் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுடைய உடம்புடைய வடிவம் என்று அவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது எடுத்து பார்க்கலாம் அந்த நபி அவர்களை செலாம் அவர்கள் அழைத்து வேறாஜுக்கு செல்லக்கூடிய நேரத்துல அந்த மக்கால விற்று அவர்களை நெஞ்ச பொழந்து அப்படி அந்த உள்ள கல்வியை வெளியுறுத்து மஸ்ஜிவுக்கு அல்லா அந்த மசிது வைத்திருக்கிறான் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த மஸ்ஜி அப்சாவுக்காக வேண்டி குரல் குடித்த வண்ணம் இருக்கிறோம் கண்ணீர் வடித்த வண்ணம் இருக்கிறோம் இரவு தொழுகையிலும் இந்த அநியாயத்தில் இருந்து விடுவித்து அந்த செல்லும் மேராஜுக்கு போன நேரத்தில் நபிமார்களை வைத்து அவர்கள் அங்கே தொழுகை நடத்திவிட்டு அல்லாவை தரிசிக்க தன்னுடைய உடம்பால் தன்னுடைய கண்களால் தன்னுடைய அந்த மேனியால் அல்லா அந்த பிரயாணத்தை அவர்களுக்கு அழைத்து சென்று சிதன் முன்தக போற நேரத்தில் சொல்ல வர முடியாது அல்லாவும் தான் என்றதை விட்டுவிட்டார்கள் அந்த பாக்கியத்தை பெற்ற கண்மணியான அதுதான் அவர்களுடைய அமல் அவர்களுடைய இமான் அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய இபாதச் அவருடைய அவருடைய நோம்பு அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அவர்களுடைய தன்னுடைய அந்நியர்களுடன் நடந்து கொண்ட விதம் கண்ணியமானவர்களே நாங்கள் எல்லாரும் பேசப்படுகிறதோ அன்றில் இருந்து இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் அல்லா உங்களோட குரலை நிகழ்பாதிங்க போனா மட்டுமல்ல நவியவர்கள் இதுக்கு மாநில உங்களோட பெற்றோர்கள் மார்கள் உலமாக்களோட கடிஞ்சி நீங்க மோசமாக அல்லது தேடுகிறார்கள் நபியுடைய ரகமத்தை உலகத்துக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அல்லாடத்தில் மன்றாடுகிறார்கள் மூவன்களே நீங்களும் அவர்கள் மீது சலவாக்கு சொல்லி அவர் மீது சலாமம் சொல்லுங்கள் நபியின் மீது செலவா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கவலையா செலவா சொல்லுங்க பிரச்சனையா செலவா சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் வருகிறதோ உங்களுக்கு பொருள்ல வரக்கத்து வந்து இருக்குதா சொல்லுங்க தினமும் நபின் மீது செலவாக்க சொல்வதை மெம்பர் வேளையில் நாம் குத்வா ஓதும் பொழுது அதனுடைய பேர் சொல்லி குத்வாவை வியாபாரத்துல வரக்கத்தா வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமாக இருக்கிறோமா செலவா சொல்லுங்க தன்மையில உட்கார்ந்து நவிய நினைங்க எப்படி கஷ்டப்பட்டார்கள் தகப்பன் விட்டுட்டு போயிட்டார்கள் அந்த கண்மணியான அந்த பெண்மணிதான் சுமந்து கொண்டார்கள் ஆறு வயதில் இருந்த அரவனை ஒரு எத்தியுமாக உங்களை நான் எத்தியுமாக இருந்தேன் உங்களுக்கு தான் இந்த நிலைமைய தகவலையா ாலும்டுக்க முடிய அன்பை அல்லா உலகத்துடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்துல தந்திருக்கிறார் இந்த அன்புடைய வெளிப்பாடுதான் அழகாலும் நீங்கள் சிறப்பானவர்கள் குணத்தாலும் சிறப்பானவர்கள் உள்ளவர்கள் உங்களுக்கு தந்திருக்க கூடிய நேரத்துல உங்களோட வாழ்க்கையை அந்த வாழ்க்கையாக மாத்திக்கொள்வது இந்த குழந்தைகளுக்கு அதுதான் நான் படிச்சு கொடுப்பது நபியுடைய அன்பு கொண்டு வாங்க பாசத்தை அது எல்லாவுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த பன்னெண்டு நாள் மட்டுமல்ல ஓடிக்கொண்டு வாழ்க்கையும் அது நடைமுறையில இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அவர்களை வளர்த்து எடுத்து அந்த அந்த பாக்கியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவர் பிறந்த சந்தோஷத்துல அபோலகம் இந்த துஷ்பிரோகமாக செய்த அந்த அபு நகபுக்கு அல்லா தப்பா முகம் முகம் என்று திக்கினான் நபியுடைய உறவை சேர்ந்தவர் மாமனாராக மாறி ரெண்டு மகன்மாரையும் பெற்றுக் கொண்டவர் ஆனா நபிய மதிக்காது நடந்த காரணத்தினால நபிய திட்டத்தினால அல்லா அந்த குழந்தைகளையும் அல்லா அவர் மகன்மாரை விட்டு பிரித்து அங்குதான் அபுல் ஆசுக்கும் உஸ்மானுக்கும் அல்லாஹ் இந்த மகன்மாரை கொடுத்தான் நபியுடைய சில சகோதர சகோதரிகள் சில சில மக்களை தொடர்பு கொள்ள ஒரு சகோதரர் ஏன் மகனுக்கு தலாக்கு மரம் அவர் தட்டி சொன்ன நவியுடைய மகளுக்கும் தலாக் நடந்திருக்குது ஆறுதல் பெருங்க என்று சொன்னேன் அல்ல ஒன்று போனா தருவானது ஆறுதல் மக்களுக்கு கண்ணியமானவர்களே எதை எடுத்துக்கொண்டாலும் நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு படிமல் வியாபாரிகளுக்கு நபித்துவம் கிடைக்கும்போது எப்படி வியாபாரம் செய்தார்கள் கதீஜா அவர்களை முடிக்கும் பொழுது ரியல்ல நாற்பது வயது இவர்களுக்கு இருபத்தி அஞ்சு பதினஞ்சு வருஷம் மிகவும் சதையும் கூட கணவன் மனைவி எப்படி அன்பாக இருக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் ஒரு நாள் ஆயிசாரதியா அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஹதிஜாரதியா அந்த தோலில் கதவை கட்டுறாங்க அல்லது குரல் கொடுக்கிறாங்க நவியோ அந்த ஹதீஜாவை நினைச்சி எழுமிட்டாங்க அந்த மனைவார்களுக்கு இருக்கக்கூடிய ரோஷத்தில் அந்த பல்லில்லாத வயோது நினைக்கிறீங்களே என்று சொன்னிருந்தது அவர்கள் கலக்கம் அடையாத சந்திக்க போகிறார் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு என்ன வாழ்க்கை நவியர்கள் உடைய மகளுக்கு ஒரு சொற்ப கால வாழ்க்கையில் நவி ஆறு மாசத்துல துனியா விட்டு பிரிகாங்க யாருமே கவிசா போட்டாங்க நாலு பொம்பளை மூணு பொம்பளக்குள்ள மௌத்தாயிட்டுக்குள் சோஞ்சாத்தான் அவங்களுக்கும் ஞாபகப்படுத்தினாங்க நானும் நீங்களும் ஞாபகப்படுத்த வேண்டிய அதிகமாக மௌத்தை தான் மேலும் சோதற்கிறேன் மௌத் என்பது மறந்து கொண்டு வாழும் பொழுதுதான் அநியாயத்தை நீலத்தை பேணாம வீண பாதுகாக்கிறதுக்கு அல்ல மூணு காரியத்தை செய்விட்டான் சகாபாக்கள் ஊடாக சகாபாக்கள் முதலாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா பாடமாக்கிறாங்க ஆயிஷா நாயகி எடுத்துக்கொண்டார் அந்த மத்த எல்லாம் வயசுல கூடியவங்களுக்கு இருபத்தஞ்சு நாற்பது அங்க வாழ்ந்தாங்க பத்து வருஷத்துல இருந்த உறவு அவங்களுக்கு இருந்த செல்வம் அவருக்கு இருந்த எல்லாத்தையும் இந்த தீனுக்கு பயன்படுத்தாங்க ஆனா ஒன்பது வயதுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் அதுக்கு பிறகு அம்பது வருஷம் வாழ்றாங்க விதவையாக யாரையும் மனம் முடிக்கல ஏ உமா அது வருஷமாக அவர்கள் பாடமாக்கின அந்த இரண்டாயிரத்தி அறுநூறு ஹதீஸ்களையும் தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டால் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் ஒரு நபியவர்கள் கணவன் மனைவியோட அன்பு தைரியமாக சொன்னாங்க மனைவார்களை வைத்துக் கொண்டு தைரியமாக சொல்கிறார்கள் ஆனா கடைசி நேரத்தில் நவீன உள்ளத்துல நான் வந்து ஆயாவோட இருந்தா நல்லா இருக்கும் அந்த எட்டு மனைவார்களும் விளங்கிட்டாங்க இப்ப இந்த சின்ன பதினேழு தொலுக சுமாராக மச்சிதுக்கு வர முடியவில்லை ஒரு நேரம் தோல் பூஜத்துல அதரஸ் சாமாவையும் அலியையும் பொங்கிக் கொண்டு காலை இழுத்து கொண்டு மச்சிதுக்கு வந்தாங்க திங்கக்கிழமை பன்னெண்டாம் சிகதை ரவியில் மாசம் தான் வரலாறு அதிகமாக ஆசிரியர்கள் தவால் எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஒட்டகத்துல தவா செய்து காண்பித்தேன் மச்சிதன் நபவிக்கு பத்து வருஷமாக வந்து எல்லாரும் வந்தார்கள் இந்த மச்சிதுக்கு நவியவர்கள் கொள்றதுக்காக வருகிறான் ஆற்றரை விருப்பாரணத்தினால் அதுல விருப்பமான துண்டை எடுத்து விஷத்தை போட்டு கொடுத்த நேரத்துல சாபாக்கள் ரெண்டு பேர் மௌத்தாகிவிட்டார்கள் அது எடுத்துல சொல்றாங்க நான் அப்து ரோட் அதை விட கூடுதலாக பார்ப்பீங்க குழந்தைகளுக்கு நபி அவங்க சொல்றாங்க யாரு மிஸ்வாக்கு பார்ப்பாங்களோ சக்கராத்து லேசாகும் சிரமம் இல்லை என்றால் ஒவ்வொரு உதுவுக்கும் ஒவ்வொரு தொழிலைக்கும் விஸ்வாக்கை கடமையாக்க அதுக்கு நபியுடைய தொண்டையில சிகப்பு நிறமாக பெண்மணி கொடுத்தாலே அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு அந்த பெண்ணையும் பழிவெடுக்கும் நாள் பழிவெடுக்கும் நாள் என்று மக்காவை கைப்பற்றின நேரத்தில் ஒரு சிலர் சொல்லும் பொழுது இல்ல இன்றைக்கு மன்னிக்கிற நாள் என்று சொன்னார்கள் நான் நீங்கள் நபியுடைய வாழ்க்கையில இந்த பகுதியில் கடைபிடிக்க வேண்டும் நபியுடைய அழகு நபியுடைய உள்ளம் நபியுடைய வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கையை பாதுகாக்க சாபாக்களுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய பாக்கியம் மரண சக்தி அபூர்வையெல்லாம் வந்து நபிக்கிட்டு சொன்னார்கள் சொல்லலாம் எனக்கு மறந்து இருக்குது ஒரு புகாரி ஷெரீஃப்ல வருகிறது நபி சொல்ல செல்லும் அவர்கள் அந்த ஒரு போரில விரிக்க அவர்களுக்கு அழிஞ்சு கொள்ளுங்கள் நீங்களும் நானும் எனக்கு தெரியும் மதிச்ச ஒரு பெரிய மாஸ்டர் அவருக்கு அவர் இனிகளைய சேர்ந்தவர் சிறு வயதில் பதினாலு பதினஞ்சு வயசுல அப்துல் அஜீஸ் மாஸ்டர் என்று அழைப்போம் பிறகு குரானை மரணம் செய்தார் குரான் குரானோட நேசம் கொண்டு வாங்க அம்பது வயசு அவங்களுக்கு பிரச்சனை அல்ல மசிதர்களுக்கு வாங்க மசித நேசிங்க அல்லாவை அல்லாவுடைய வால குழந்தைகள் சிறார்கள் பெரியவர்கள் யாரு மஸ்ஜி நேசிப்பார்களோ அல்லா அவர்களே நேசிப்பார் அல்லாவுடைய மாளிகையில தொடர்பு இருக்கணும் மஸ்ஜிதுக்கு வரணும் இமாம்களோட உட்காரும் தாய்களோட உட்காரனும் இருந்தே உலமாக்கல் நல்லடியார்கள் சாலையான மக்கள் மசிதுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் ஏற்படுகிறது சோதர்களது அவர்கள் நான் இந்த பெண்ண தருகிறேன் இவர் முப்பது வருஷம் உங்களுக்கு வருஷம் வாழ்ந்து உலகத்துக்கு பெண்களுக்குள்ள தீன கற்பித்துக் கொண்டு போவார்கள் வாழ்ந்து அவர்கள் என்னென்ன சாதனை படித்தார்கள் மேலாண் சோதத்திலே அந்த அடிப்படையில எடுத்து வாயில வச்சு கொண்டு இருக்க கூடதான் நவியுடைய ரூ பெறுகிறது பெருமையாக சொல்லுவார்கள் எனக்கு எந்த வீட்டுல நவியவங்க இருந்தாங்க நவியங்களை கடைசி நேரம் இந்த நெஞ்சில சாஞ்சு கொண்டு இருந்த நிலமையில உமிழ் நவியுடைய வாயில அந்த பதினெட்டு வயதுல ரோகு பெரிய கூடிய மனம் விரும்பியது கவரில் மண் அண்ணி வைக்க என்று கேட்டார்கள் யாரெல்லாம் அன்றே மண் எடுத்து வைத்தார்களோ அவர்கள் சொல்கிறார்கள் நவியுடைய அந்த கவருடைய நறுவணம் பட்ட பகல் வெளிச்சத்துல ஒரு சோதனையை கொண்டு போட்டா அது இருளாகுற மாதிரி நபிங்கள இந்த மௌத்து எல்லாத்தையும் இருளாகிருச்சு யாரெல்லாம் அந்த இறுதி தூதர் செல்லாலு செல்லும் அவர்களுடைய சந்திச்சாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உமர்றது எல்லாரும் வால் எடுத்துக்கொண்டீங்க யாரும் மௌத்துன்ற சொல்லுங்களோட கருத்தை விட்டு அழகது எல்லாரும் பேசாம தடுமாறி போயிருக்கிறார் ஒரு கண் மாணிக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் நாங்க நபியுடைய இந்த உலகத்துக்கு வந்த ராமத்தை எங்களோட வாழ்க்கையினுடைய அறிமுகப்படுத்த வேண்டும் முதலாவது அவர்களை பாடமாக்கினார்கள் அஹமது இல்லா உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு உற்சாகப்படுத்துங்க ஆர்வம் ஊற்றுங்க எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த ஞாபக சக்தியை பாதுகாக்க முடியும் ஷாபி அவர்களை இமாம் மாலிக் பார்த்து சொன்னார்கள் பத்து வயது புள்ளே பார்த்து சொல்றாங்க ஒரு ஒளியை காண்கிறேன் நீ பாவத்தை கொண்டு இதை போக்கி விடாதே பாவம் ஒன்றுதான் மனிதந்த லாப சக்தியை பறைக்கும் எழுக்கும் நன்மையை கூட்டும் பொழுதே அல்லாஹ் அதுக்குள்ள அமல்களை செய்யும் பொழுதே அல்லா அதை அந்த அடிப்படையில் இருக்கிறது ஒன்னாவது என்றால் நபியை பின்பற்றுங்க அல்லா தாலா அல்லாவையும் ரசூலையும் பின்பற்றுமாறு அல்லா தாலா வலியுறுத்துகிறார் நாம் எல்லோரும் நபியையும் அல்லாவுக்கு வழிபற்ற வாழ்க்கையை பின்பற்றக் கொள்ள அல்லா நிச்சயமாக உயர்ந்த அந்த கண்ணியத்தை தருவான் எல்லாரும் நேரத்தில் ஒவ்வொருவரும் எடுத்து நடப்போம் தாவா எப்படி அந்நியர்களோடு நடந்து கொண்டார்களோ எதிரிகளோடு நடந்து கொண்டார்களோ குடும்பத்தாரோடு நடந்து கொண்டார்களோ தொழுகிறதாக காணவில்லை அவர்கள் அவர்கள் கண்டதை நபியுடைய அகலாத்தான் அதுதான் அவர்கள் கவர்ந்தார்கள் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசிவாக்குவானாக நாம் ஒவ்வொருவரும் உண்மையான மூமின்களாக வாழ்வை உண்மையான மூமின்களாக மறந்துக்க திருவை செய்வானாக உள்ளத்தில் அந்த இறுதி தூதருடைய உண்மையான அன்பை நசிவாக்குவாராக அவருடைய அகலாக்கை எங்களை அவருடைய வாதத்தை எங்களுடைய அவருடைய இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கையாக அவருடைய தனிமைங்களை தனிமையாக அவருடைய கூட்டு வாழ்க்கைங்களை கூட்டு வாழ்க்கையாக அவருடைய உள்ளத்தை எங்களை உள்ளமாக கொடை கொடுக்கும் தன்மைங்களை கொடுக்கும் அவர்களுடைய அண்ணியர்கள் அவர்கள் பண்புள்ள ஐக்கியம் ஒற்றுமையுள்ள ஒரு ஜனநாயக ஒரு சிறப்பான أو اليك شرح الله اكثر لو على